அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் ஏழாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி ஆச்சாரியால் திருவடிக்கு பூஜை செய்வோம் அருள் பெறுவோம் பயபக்தியுடன் பூஜிப்போம் என்பது குருநாதரின் அருள் சத்குரு மூர்த்தியின் பாதுகைகளில் இருந்துதான் ஓங்கார மூர்த்தியினை ஆத்ம சாட்சா்காரத்தை அடையலாம் ஒருவர் குருவின் துணையின்றி அதனை நேரடியாக அடைய முடியாது எனவே குருபாத சேவைதான் முக்கியம் என கூறும் சத்குரு சுவாமிகள் இக பர சுகம் அடைய திருவடி பூஜையை ஆரம்பித்து வைத்தார் பாத பூஜையின் லட்சியம் என்ன என்பதே அரிய விரும்பும் ஒரு பக்தருக்கு சுவாமிகள் விளக்கம் தருகிறார் ஒரு பெரிய தொ நீர் தொட்டியில் தண்ணீர் முழுவதும் நிரம்பியதும் அதன் நாலாபுறமும் தண்ணீர் வழிந்து ஓடும் அப்படி தண்ணீர் வழிந்து ஓடும் பாதையில் திறமை உள்ளவன் தென்னங்கன்றுகளை நடுவான் காலக்கிரமத்தில் அவைகள் வளர்ந்து மரங்களாகி பலன் கொடுக்கும் அவ்வாறே ஆச்சாரிய கடாக்ஷம் குரு அருள் பொங்கி வழியும் போது சிஷ்யர்கள் பக்தர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு தம் வினைகளை அறுத்து நன்மை அடைய வேண்டும் பாதப்பூஜை அர்ச்சனை புஷ்பத்தின் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கொடு என்று சுவாமிகள் தம் கம்பீரமான குரலில் கூறுவார் யானைக்கு தும்பிக்கை எப்படியோ அப்படியே மனிதனுக்கு நம்பிக்கை பாதப்பூஜையின் சாரமே ஸ்ரத்தைத்தான் சத்தையின் முக்கியத்துவத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் பல இடங்களில் தெளிவாக எடுத்து கூறுகிறார் மானிட பிறவி அரிது அதை வீணாக்காமல் பிறவி பயனாகிய ஆத்ம ஞானம் பராபக்தி அடைய ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று சத்குருநாதர் அடிக்கடி உபதேசிப்பார் அவரது பாதுகா பூஜை ஆரம்பமாகும் முன் முதலாவதாக பாடப்படும் குருநாதன் திருவடியை நாடு என்னும் பாடல் எல்லாவற்றிற்கும் மேலான ஆத்ம லாபத்தை அடைய குரு பாதங்களில் சரணடைய வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது அறம் பொருள் இன்பம் வீடு என்பது நான்கு புருஷார்த்தங்கள் தர்மத்திற்கு இசைய பொருளீட்ட வேண்டும் பாவி என பெயர் கொண்டு பணம் சேர்த்து வைக்காமல் தகுதி உள்ளோர்க்கு பல தான தர்மங்கள் செய்ய வேண்டும் கடமைகளை ஈஸ்வரார்ப்பண சிந்தனையுடன் செய்து இல்லறத்தை நல்லறமாக்க எனினும் இன்னல் தரும் இல்லறத்தையே இன்பம் என கொள்ளாமல் ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்ல நின் பாதமே சதம் என்ற விவேக வைராகங்களை பெற வேண்டும் பக்தி ஞான மார்க்கத்தில் மேலும் மென்மையடைய ஞான வனத்தில் மோன நிலையில் அமர்ந்து பேசாமல் பல பேசி பெருந்தத்துவம் பல உணர்த்தி தன் மோகன புன்னகையால் கவலைகளை தீர்ப்பதுடன் தேவா தேவா என்று சொல்லி முத்தாபத்தை போக்கும் ஞானந்தரே நாம் சரணடைய வேண்டும் அவர் நமது அகக்கண்களை திறந்து வைப்பார் பிரேயசையும் ஸ்ரேய குருபாத சேவையே கொடுக்கும் வாடிய பயிருக்கு பெய்யும் மழை போல் அருள்மழை பொழியும் ஞான குருவை அடைய நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ நால் படித்து வேதாந்த அர்த்தங்களை நன்கறிந்தாலும் குரு அருள் இன்றி அனுபவமாகிய அபரோட்ச ஞானம் சித்திக்காது இந்த உண்மையை வலியுறுத்தும் ஆதிசங்கரர் இயற்றிய குரு அஷ்டகம் என் ஸ்தோத்திரமும் பாடப்படுகிறது ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகளின் குரு பாத்துக்கா ஸ்தோத்திரம் குரு பாதுகா வைபவத்தை பறைசாற்றுகிறது காமினி காஞ்சனம் இவை இரண்டிலும் மோகத்தை ஒழிக்கும் சமதமாதி ஆறு குணங்களின் விவேக வைராகியம் விளக்கும் அதாவது பெண்ணாசி பொன்னாசி இவற்றை ஒழிக்கும் மன ஒடுக்கம் மேலும் சமாதி மனோலயத்தை இப்பாதுகைகளே அனுகிரகிக்கும் அரிஷ்ட வர்க்கம் எனப்படும் காம குரோத லோப மோக மத மாச்சரிகளை நீக்கி விவேக வைராகிய நிதியை தரும் பாப்பங்களை பொசுக்கும் ஆதவனாகவும் தாபத்ரயம் என்னும் பாம்பை கொல்லும் கருடனாகவும் தாரித்யத்தை போக்கி விபத்துகளை தவிர்த்து கவித்துவம் போன்ற பல கதைகளை கொடுப்பதுடன் முடிவில்லாத இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு படகான குரு கொடுப்பவையாம் இந்த குரு பாதுகைகள் என்கிறார் சுருங்கேரி சுவாமிகள் இந்த ஸ்தோத்திரமும் குரு சேவையினாலே ஞானமடைந்த தோட்டக்காச்சாரியார் தமது குருவான சங்கரரை போற்றும் தோட்டக்காஷ்டகமும் பாத பூஜைக்கு பூர்வாங்கமான தினசரி வழிபாட்டில் விசேஷமான இடம் பெறுகின்றன ஸ்ரீரங்கநாதரின் பாதுகையே இந்த தாமரை போன்ற திருவடி தனக்கு உரித்தான அளவில்லாத மகிமையினால் உன்னுடைய பிரதிநிதியாக இருக்கும் பதவியை பெற்றுள்ளது நீ அதற்கு பிரதிநிதி அல்ல நான் சொல்லும் இந்த முக்கிய முக்கிய பாவமானது மாறியிருக்குமானால் தத்துவம் எல்லாம் தெரிந்த பெரியோர்கள் எப்படி எப்போதும் எதிரில் இருக்கும் திருவடியை உபேட்சித்து உன்னையே உபாசிக்கிறார்கள் திருவடியை விட திருவடியை தாங்கும் பாத்துக்கே சிறந்தது என்று ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் பாதுகா பிரபாவத்தை இப்படி வர்ணிக்கிறார் இந்த கருத்தை மனதில் கொண்ட சுவாமிகள் பக்தர்கள் எல்லாரும் ஆச்சாரிய பாதுகா மகிமையை நன்கு உணர்ந்து அந்தரங்க பக்தியுடன் அதை பூஜிக்க வேண்டும் அதன் சம்பந்தத்தால் ஆச்சாரிய கடாட்சம் பெற்று பரமக்ஷேமம் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் பாத பூஜையை தப்போவன காரியக் கிரமத்தின் பிரதான கைங்கரியமாக செய்துவிட்டார் ஒருவன் தன்னிடம் செல்வத்தை தானம் செய்துவிடலாம் தன் சரீரத்தினால் இயன்ற சேவையும் செய்திடலாம் குருவுக்கு அர்ப்பணிப்பதில் எது அறிவு எல்லாவற்றிலும் உயர்ந்தது எது தனது மனமாகிய மலரை குரு பாதங்களில் பூர்ணமாக சமர்ப்பித்து விடுவது கடினம் அதல்லவோ சால சிறந்தது அதுவே ஸ்ரத்தையாகும் வேத பொருளான சாஸ்திரமும் குரு வாக்கியமும் ஒன்றே அதுதான் சத்தியம் என்ற நிச்சய புத்தி தான் ஸ்ரத்தை ஸ்ரத்தை அதை கொண்டே ஒருவன் அடைய வேண்டிய அந்த வசுவை அடைய முடியும் என ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் இப்படி சிரத்தையுடன் கூடிய பரிபூரண சரணாகதி தான் பாத பூஜையின் அதி ரகசியமாகும் இதை நன்கு புரிந்து கொண்டால்தான் குருநாதர் பாத பூஜைக்கு அளித்து வரும் முக்கியத்துவம் நமக்கும் புறனாகும் குரு சம்பிரதாயத்தில் உள்ள நிஷ்டையும் தன் எதிரில் உள்ள குருவிடும் பக்தியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல் இணை பிரியாதவை என்பது சத்குருநாதரின் முக்கிய உபதேசமாகும் குரு சம்பிரதாயம் இல்லாதவர்க்கும் வேதாந்தத்தில் ஈடுபாடு இல்லாதவர்க்கும் ஞான நிஷ்டை கூடுவது துர்லபம் என்று கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தின் பாஷ்யத்தில் ஆதிசங்கரர் ஸ்பஷ்டமாக கூறுகிறார் எனவே எல்லா கர்மங்களையும் துறந்து தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் துறவிகள் கூட இந்த பாத பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை பூஜை முடியும் தருவாயில் மந்திர புஷ்பத்திலிருந்து கீர்த்த பிரசாதம் வரை கூடவே இருந்து குருநாதர் பணிப்பார் ஆகவே தபோவனத்தில் பாத பூஜையில் குரு சம்பிரதாயத்தை குறிக்கும் இரு பாதுகைகளும் எதிரில் உள்ள குருநாதரின் பாதுகைகளும் ஆகிய இரு ஜோடி பாதுகைகள் பூஜிக்கப்படுகின்றன ஞான குரு என்பவர் தானே பிறவிக்கடலை தாண்டியவராக இருந்தால்தான் மற்றவரை தாண்டிவிக்க முடியும் ச தரத்தி ச தரதி ச தாரயதி அவன் பிறவிக்கடலை கடக்கிறான் அவன் கடக்கிறான் அவன் மற்றவரையும் கடக்க வைக்கிறான் என்று நாரதர் தம்முடைய பக்தி சூத்திரத்தில் அருளிகிறார் ஸ்ரீ சங்கரர் சத்தஸ்லோகி என்ற தமது பிரகரண கிரந்தத்தில் கருணாசாகரனாகி இத்தகைய குருவிற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல இயலுமோ என வினவி இயலாது என பதிலும் இரும்பை பொன்னாக்கும் ஸ்பர்ச வேதியை குருவிற்கு சொல்லலாம் என்றால் அது பொருந்தாது ஏனெனில் ஸ்பர்ச இரும்பை பொன்னாகத்தான் மாற்றும் தன்னை போல் இன்னொரு ஸ்பர்ச வேதியாக மாற்றுவதில்லை ஆனால் சத்குருவோ தம்மை சரணம் அடைபவனின் பாவங்களை போக்கி அவனை தமது சிஷியனாக்கி தம்மை போல் ஞானியாக்கி விடுகிறார் இந்த மாற்றம் மிகவும் ஆச்சரியம் அல்லவா மேலும் அந்த அதிகாரியை இன்னொரு குருவாக்கி விடுகிறார் ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் தீப சந்தானம் போல் ஞான சங்கரி போல் அநாதி குரு சிஷ்ய பரம்பரை அவிச்சின்னமாக இடையராது தொடர்ந்து வருவதை நாம் கண்கூடாக காண்கிறோம் இது புண்ணிய பூமியான நமது பாரத தேசத்தின் தனி சிறப்பாகும் இதன் தொடர்ச்சியே நாளை காண்போம்